ஓம் நமோவிதாம்பிராய்ஷிபோ மஹோ நமோ குருபோவரோமீ குருடபிக்குகணம் நாற்பத்திரண்டாவது காரிக்கை देशिता அதி வீதி அஜாஸ்ஸு சதாட்ப காரிய காரணவாதத்தையே எல்லா கோணத்திலையும் நிஷேதம் பண்ணினார் பிரம்மன்லிருந்து எதுவுமே தோன்றவே இல்லை சைத்தன்ய ஸ்வரூபமான பிரம்மத்திடமிருந்து எதுவும் உற்பத்தியாகவே இல்லை சேத்தன பிரபஞ்சமோ அச்சேதன பிரபஞ்சமோ எதுவுமே உற்பத்தியாகவில்லை அப்படி உற்பத்தி ஆகிறதாக நாம் நினைக்கிறது உண்மை அல்ல இதெல்லாம் மித்யா இந்த காரிய காரண பாவம் எல்லாம் மித்யா பந்தமும் மிச்சியா பந்த இச்சையும் மித்யா பந்த நாம் அனுபவிக்கிறதாக நினைக்கிறதும் மித்யா ஆக சைத்தன்யமேவ சத்தியம் சைதன்யம் பிரம்மைவ சத்தியம்ங்கிறத பல கோணங்கள்ல நிரூபணம் பண்ணினார் கடைசியா பார்த்தது திருஷ்டாந்தத்தை வைத்து கொண்டு ஜாகிரத் பிரபஞ்சத்தை மித்யாங்கிறத நிரூபணம் பண்ணிவிட்டார் இது எல்லாம் மூலம் எங்க இருக்குன்னா பிரபஞ்சோபசமம் சாந்தம் அத்வைத்தம் அந்த வாக்கியங்கள் மறக்கவே கூடாது கௌடபாதாச்சாரியர் மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு ஏன் இப்படி காரிக்கம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கியம் இப்படி இருக்கு உபனிஷத் வாக்கியம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் முக்கியமாக அந்த பிரபஞ்சோபசமஹா ரெண்டு இடத்துல வருவது ஏழாவது மந்திரத்திலையும் வருகிறது பன்னிரெண்டாவது மந்திரத்திலையும் வருகிறது ஏவம் பிரபஞ்சோபசமஹா சிவோத்வைதெல்லாம் அங்கே பார்த்துருக்கோம் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை விளக்கணம் கௌடபாதாச்சாரியர் இவ்வளவு பரிசிரமே சம்பவோத்தமத்தியம் எத்தின் ந நிரோதோ நச்சோப்பத்தி நோ நச்சாத எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆகவே எதுவுமே கிடையாதுங்கிறது தான் இந்த வாக்கியங்கள் நிரூபணம் பண்றது பிரபஞ்சோபங்கிற அந்த பதம் அந்த அது மாற்றம் இல்லை அதிருஷ்டம் அவ்வகாரியம் அக்ராஹியம் அலக்ஷணம் அச்சித்தியம் அவ்யபதேசம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபம் முக்கியமாக இந்த அஜாத்திவாதத்துக்கு இந்த பிரபஞ்சோபசம்கிற இந்த பதம்தான் இவ்வளவு வேலை பண்றது அப்படிலாம் நிரூபணம் பண்ண பிறகு அப்பன்னா சாஸ்திரத்துல எதுக்கு துவைத்தத்தை அக்சப்ட் பண்ணிட்டு ஜாக்கிரத அவஸ்தையை ஏற்றுக்கொண்டு அதுல தர்மா தர்ம விவகாரங்கள் தர்ம அதர்ம கூடாது அதர்மம் பண்ணக்கூடாது தர்மம் தான் பண்ணணும் ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கிறான் அவன்கிட்டி பண்ணனணும் இப்ப சொல்லணும்ஸ்வரன்ார்ந்திருந்து தர்ம விவகார உபதேசம் பண்ணுறீர்களே இந்த துவைத்திலேயே சொல்லி நம்ம புண்ணிய பாப கர்மாக்களை எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் எதுக்கு சொல்லுகிறீர்கள் அதுக்கு மூணு காரணம் சொல்ற உனக்கு அனுபவம் ரொம்ப பலமாக இருக்கு உனக்கு அனுபவம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு பிரயோஜனம் தெரியறதுனால அது மாத்திரம் இல்லை இந்த உலகத்தில் ஒரு ஒழுங்குப்பாடு இருக்கிறதுனால உனக்கு இது சத்தியம் மாதிரி தெரிகிறது ஒழுங்குபாடு இருப்பதால் பயன் இருப்பதால் இதில் வந்து நம்ம சாப்பிட்றது குளிக்கிறது இன்னும் பணம் சம்பாதிக்கிறது சுக அனுபவிக்கிறது இது போன்ற பல அனுபவங்கள் எல்லாம் இருப்பதனாலும் இந்த அனுபவங்கள் பயன்கள் இருக்கிறது என்கின்ற அனுபவம் அப்புறம் இதுல பயன்கிற அனுபவம் அப்படி சொல்றோம் ஜத்துமாத்தாரங்களாலும் இருக்கு நம்ம பிரயோஜனத்தை அனுபவிக்கிறோம் யூட்டிலிட்டி சொல்றோம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு யூட்டிலிட்டி இருக்கு அப்புறம் ஆங்கிலத்தில் சொன்னா அதனால உனக்கு அது சத்தியமா இருக்கு அது மாத்திரம் இல்லை அஜாத்தே த்ரான் இந்த அஜாதிவாதத்துக்கு போயிட்டா அகம் துவங்குறதே அடிபட்டு போயிடும் உறவுகளே இருக்காது உறவுகள் இருந்தாத்தானே நமக்கு பாதுகாப்பு செக்யூரிட்டி மோஷனல் செக்யூரிட்டி நம்ம ஏதாவது கஷ்டம் இருந்தால் ஒருத்திட்ட சொல்லி புலம்பலாம் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் இருந்தால் இன்னொருத்திட்ட சொல்லி அதை பகிர்ந்துக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது போல் இருக்கேன் நீங்கள் சொல்றத பார்த்தா ஏன்னா எல்லாரும் ஒன்றுன்னு சொன்னா ஏகாத்ம பிரத்திய சாரம் அப்படி இருக்கிற போது எது எனக்கு எனக்கு ப்ராப்ளமும் இல்லை சந்தோஷமும் இல்லை சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் விஷயம் இல்லை ஏன்னா அத்வைதத்தில் ஏது சந்தோஷம் அத்வைதத்தில் ஏது துக்கம் துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை அதை பகிர்ந்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை அது மாத்திரம் எனக்கு வேறாக ஒருத்தரை இல்லாததுனால நான் வந்து எப்படி எனக்கு பயமாக இருக்கு நம்ம அதானே தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுறோம் விவகாரத்திலே பார்க்குறோம் தனியாக என்னை தனியாக விட்டுட்டு போயிடாதே என்னை தனியாக விட்டுட்டு போயிடாதே அப்படி ஒரு பயம் இருக்கு அந்த பயத்துக்கு காரணம் என்னன்னா தனியாக இருந்தால் என்ன பண்ண முடியும் வேறு யாராவது ஒருத்தர் எனக்கு மைண்டில் அப்படி இருக்கணும் யாரோ ஒருத்தர் நமக்கு பாதுகாப்பாக ார்கள்ருணர்வு எனக்கு தேவைப்படுகிறதுப்பா பகவான் வந்து நமக்கு பாதுகாப்பா இருப்பார் யோக கஷேமம் பகாமியகம் அவர் சொல்லியிருக்கார் நான் உன்னை காப்பாற்றியோ மோக் ஈஷ்யாமி மா சுச்சகா சொல்லி இருக்கார் ஆகையினால் அவர் பகவான் நமக்கு செக்யூர் செக்யூரிட்டி கொடுப்பார் எனக்கு வேற யாரும் வேண்டான்னு சொன்னால் அந்த பகவானும் எனக்கு வேறையா ஒருத்தர் வேண்டியிருக்கேன் அந்த பகவான் நானும் ஒன்றுன்னு நான் சொல்ல போகிறேன் ஏகபக்தியாவது அத்வைத பக்தியாவது பூர்ண பக்தியாவது சாலிட் துவைத பக்தி அப்படி ஒரு ஃபாமை வேற மனசுல நினச்சுட்டே இருக்கும் என் கிருஷ்ணன் என் கூடவே இருக்கான் என் கூடவே இருக்கான் எப்படி தெரியறதுன்னா ஏதோ ஒரு வி நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு கிருஷ்ண பக்தின்னா அவ்வளவு கிருஷ்ண பக்தி அவன் எங்கிட்ட வந்து சாப்பிடறச்சிக்ஷை சாப்பிட்றப்போது சொன்னாங்க சுவாமிஜி எங்க கிட்டான உங்க பக்கத்தில் உட்காத்தி வச்சுமா என்னடா அது கிட்டான்னு அப்புறம் கிட்டான உட்காந்து எனக்கு என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன வினா கிருஷ்ணர் விக்கிரகம் அது என் சாப்பிட்ற தட்டுக்கிட்ட டைனிங் டேபிளில் பக்கத்தில் கொண்டு வச்சுட்டாங்க கிட்டான் பாருங்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கான் பாருங்கள் கிட்டான் வந்து சத்தியமானது அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அது வந்து விக்கிரம் கேவல ஜடம் நான் நினைக்கிறாங்க அது சேத்தனம் அந்த கிட்டான் கிட்டான்னு சொல்லி அந்த கிட்டான் வச்சுட்டே சுற்றின்னு வீடு முழுக கிட்டானோட அப்போ அது நல்ல பாவம்தான் அதோட சந்தேகம் இல்லை இல்லாட்டி மற்றவனுக்கு இடைஞ்சன் ஆகையினால அந்த கிட்டான பக்கத்தை வச்சுக்கிறது அதுதான் ஆஜா அதுவும் நம்ம அவங்கள்கிட்ட போய் அதெல்லாம் கிட்டானாவது கிட்டானாவது ஒன்றும் கிடையாது இல்லை அவங்க மனசோட கற்பனை நீங்களே இல்லை அப்புறம் எங்கே கிட்டான் நீங்களே இல்லைன்னா என்ன அர்த்தம் இந்த உடம்பு மனசு புத்தியே கிடையாது கேவல சைத்தன்யம்தான் இருக்கு இந்த சரீர மனசு புத்தியே மித்யா நீங்க அதாவது பிரமாத்தாவோட சரீர மனசு புத்தியும் பிரமாத்திருவும் மித்யா பிரமேயத்தினுடைய நாமரூப விவகாரங்களும் மித்யாக பிரமாணமும் மித்யா அப்படின்னு சொன்னா யாராலும் முடியுமா என்ன அஜாத்தே பிரசதாம் அஜாத்திய இது ஓவர் எக்ஸ்ட்ரீமா பொருள் நீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நீங்க எக்ஸ்ட்ரீமா போயிட்டே ஏதோ பகவான் பண்றதெல்லாம் என்னன்னா பகவானும் கிடையாது பக்தியும் கிடையாது நீயும் கிடையாது நானும் கிடையாது பிரம்மை சத்தியம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர் பிரம்மாக்னவ் இப்படியே சொல்லுகிறீர்கள் எங்களுக்கு அது பயமா இருக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுதான் சத்தியம் இதில் ஏதாவது இமோஷனல் ப்ராப்ளம் வர்றதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது அதில் ஒன்றுமே கிடையாது இமோஷனே கிடையாதுன்னு அப்புறம் எங்கே ப்ராப்ளம் முதலுக்கே மோசம் போயிடுதுண்ணா என்ன பண்ண முடியும் அதனால் அவர்களுக்காக வேண்டி என்ன பண்ணி ஜாதிஸ்து தேசிதா புத்தை எனவே அவர்களுக்காக சிருஷ்டியும் ஈஸ்வரனும் தர்மா தர்ம விவகாரங்களும் சங்கராஜர் தான் சொல்கிறார் இமம் அத்தியாசம் புரஸ்கிருத்த ஏவ இந்த அத்தியாசத்தை முன்னிட்டு சர்வே லௌகிக்காக வைதிக்காக வவஹாராக பிரவர்த்தே இந்த அறியாமையின அறியாமையினுடைய விளைவாகிய இந்த கற்பனையை முன்னிட்டு இந்த ஐயத கற்பனையை முன்னிட்டு எல்லாவிதமான லௌகிக வைதிக்க வவகாரங்கள் நிகழ்கின்றன அனர்த்தேதோ பிரகாணாயே இந்த அனர்த்த ஹேத்துவ அனர்த்த ஹேத்துவை யார்கிட்ட சொல்றார் தர்மத்தை அனுஷ்டிச்சு சொல்றார் அதர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் பேசல தர்மத்தை அனுஷ்டித்துக்கொண்டு ஒத்துக்கொண்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவனை பார்த்து சொல்ற இந்த கஷ்டம் அனர்த்தஹேதோஹோ பிரகாணாய சர்வே வேதாந்தாக ஆரப்பியே எல்லா வேதாந்த சாஸ்திரங்களும் இந்த அனர்த்தத்தை நீக்குவதற்காகத்தான் பிரவர்த்திக்கிறது ஆக இவர்களுக்கு இந்த காரணத்தினால எப்போ இவர்கள் அஜாத்தியை கண்டு பயப்படுகிறார்கள் இதெல்லாம் விளக்கமாக நேற்றுக்கு பார்த்துட்டோம் அடுத்த காரியம் படிக்கலாம் அஜாத்தேஷாம் உபலம்பாத் அஜாஸ்திரா உபலம் யூ ஜாதிசேஷோப்பல் உபலம்பாத் அஜாத்தே ட்ரசத்தம் இல்லாட்டி இப்படி போட்டுக்கலாம் அஜாத்தே திரசத்தம் உபலம் போட்டுக்கலாம் ஜாதிதோஷா நேற்று முதல்ல போட்டுக்கலாம் ஏ விருந்த நீங்க கிடையாது ஆக்சுவலாக ஏக்கத்துவங்கிறதும் கிடையாது ஏன்னா ரெண்டாவது ஒன்று இருந்தால் தானே அதனால நான் அத்வைத்தங்கிற பதத்தையே உபயோகப்படுத்துகிறோம் ஆக ஏக்கம்ங்கிறது கூட இல்லை இரண்டாவது கிடையாதுன்னா ஒன்றுங்கிறது கிடையாது ஒன்றுங்கிறதுக்கு எப்போ மதிப்பு ரெண்டுங்கிறது இருந்தால் தான் ஒன்றுங்கிறதுக்கே மதிப்பு ரெண்டாவதாக ஒன்றும் இல்லைங்கிற போது ஒன்றுங்கிற சொல்லுக்கு என்ன மதிப்பு ஆகவே ஒன்றும் கிடையாது கிடாது கிடையாது ஒன்றும் ஒன்றும் சிருஷ்டியே இல்லைங்கிற வாக்கியத்தை கண்டு பயப்படுகிறவர்கள் அந்த கருத்தை கேட்டு பயந்து போகின்றவர்கள் இதெல்லாம் அவருக்கு புரிஞ்சே தான் சொல்ற இந்த ரெண்டு காரிக்கு நல்லா வச்சுக்கணும் நாம ஏன்னா அப்பப்ப எல்லாரும் இந்த அஜாதிவாதத்தை கிரிட்டிசைஸ் பண்ண இதையும் அப்ப உபலம்பாதுன்னா என்ன அர்த்தம் இந்த அனுபவத்தின் காரணத்தினால் இந்த அழுத்தமான துவைத அனுபவத்தின் காரணத்தினால் சுசுக்தியை கொஞ்சம் யோசிச்சா போருமே அத்வைதத்துக்கு கொஞ்சம் சுசுப்துடைய தன்மையை ஆராய்ச்சி பின்னா புரிஞ்சு போயிடுமே சுசுப்தியில ஏக்கமாவது சுசுப்தி அனுபவம் ஒன்று போரும் ஆக ஜாகத் பிரபஞ்சா மித்யா ஸ்வப்ன பிரபஞ்சா மித்யாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சுசுப்தி பிரபஞ்ச சுசுக்தி அனுபவம் உபகாரமா இருக்கு சுசுப்தியில கிடையாது இந்த சுசுத்திய விவகாரத்தில் புரிஞ்சுண்டாலே அத்வைதம் புரியும் அஜாதிவாதம் புரியுமே ஜாகிரத அனுபவம் சத்தியமா சொப்ன அனுபவம் சத்தியமா சுசுப்தி அனுபவம் சத்தியமா எது சத்தியம் ஆனா இந்த துரியம் சத்தியம் சொப்ன சுங்கிறது சத்தியம் இல்ல ஆனால் துரிய நிரூபணத்துக்கு துரியனை புரிஞ்சுக்கிறதுக்கு சுசுப்தி நல்ல அனுபவ பிரமாணம் சாஸ்திரத்தினுடைய வாக்கியத்துக்கும் சுசுப்தி அனுபவமும் துரிய பிரம்மனுக்கு துரிய பிரம்மாத்மனுக்கு இது சரியான பிரமாணம் யுக்தி அனுபவ பிரமாணம் அனுபவ பிரமாணம் வாக்கியங்களும் சொல்லுகிறது என்ன சொல்றது இது வந்து சாநித்திய மாத்திர சூரியன் எப்படி பிரகாசம் மாத்திரமா இருக்கோ அங்க ஒரு கருத்து சொன்னான் பாஹ்யார்த்தவாதி நான் சொல்லலை நினைக்கிறேன் அதாவது ஒரு இது என்னன்னா ஞான அபாவகா அப்படின்னு ஒரு கருத்து நேயம் இல்லைன்னா ஞானம் இல்லைன்னு ஒரு கருத்து சொன்னார்கள் அது நான் சொன்னதாக ஞாபகம் இல்லை நேயமே இல்லைன்னா ஜானம் நான் இடையில பேசுறேன் இந்த விஷயம் இல்லைன்னா ஞானம் இல்லைன்னு சொன்னா அப்படி இல்லை நேயமே இல்லைன்னு சொன்னா விற்பி ஞானம் இல்லை ூப்பஜானம் சூரியனை போல இருக்கு இப்போ இந்த ஹாலில் வந்து நீங்களும் வருகிறீர்கள் நீங்கள்லாம் போகிறீர்கள் நான் உட்கார்ந்துருக்கேன்னு வச்சுப்போமே வருகிறவர்கள் போகிறவர்களை பார்க்கிற ஒன்று போகாமலும் வராமலும் இருக்கிறது இந்த நாடக தீப பிரகரணம் மாதிரி பஞ்சதை இந்த ஹாலில் வெளிச்சமெல்லாம் இருக்குது எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணுறோம் அது வேறு விஷயம் ஆனால் வருவதை இருப்பதையும் அந்த வெளிச்சம் காட்டிக்கொண்டிருக்கிறது இல்லாததையும் வெளிச்சம் காட்டிக்கொண்டிருக்கிறது ஆகவே அபாவே ஞான அபாவகாங்கிறது பொருந்தாது அப்படி ஞானபாவகா ஞானம்னா ஸ்வரூப ஜ்யானம் செய்தது அது எந்த கான்டெக்ட்ல சொல்லணும்னு சொன்னால் சொல்ல வேண்டிய இடம் வந்து இருபத்தி ஆறு சித்தம் இருபத்தி ஆறாம் ஸ்லோகத்தினுடைய கருத்து நேயம் இல்லைன்னா இல்லைன்னு நினைக்க கூடாது ஞானம் வந்து ஞேயபாவத்தையும் ஞேய அபாவத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டு நேயபாவம்னா என்ன அறியப்படு பொருளின் இருப்பையும் அறியப்படு பொருளின் இன்மையையும் அது ஒளிர்வித்துக்கொண்டு அவற்றோடு தொடர்பு இல்லாமல் அசங்கமாக நித்தியம் அவை ஜாகர சுசுக்தி சேஞ்ச் ஆயிண்டே இருக்கு ஆனா சைதன்யம் நிர்வீகார சைதன்யம் சாட்சி சைதன்யம் பேசாமல் இவர்கள் ஆனா இது பயப்படுகிறார் இந்த அனுபவத்தையே பிடித்துக்கொண்டு இந்த அத்தீத்தமான ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டதிலேயே நிலைத்து நிற்பதற்கு இவர்கள் என்னது விட ஒரே நடுக்கமா இருக்கு அதனாலதான் ஆசிரமங்களே என்ன பண்றோம் வெறும் அத்வைத்த வேதாந்த மாத்திரம் சொன்னா எல்லாராலையும் முடியுமா ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தஜே மஹியம் மேதாம் பிரஜாம் அது மாத்திரமில்லை நமக்கு நிறைய பிரமாணங்களும் இருக்கு என்னது ஆதவ் ஞானாப்தயே பஷாத் கிருத்னத்வ ஞானத்தை அடைவதற்காகவும் ஞானத்தை அடையறத்துக்காகவும் பகவானை பூஜை பண்ணணும் கிடைத்த பிறகும் நன்றி மறக்காமல் இருக்கிறதுக்காக பூஜை பண்ணணும் அது நம்ம எதுக்காக பண்றோம்ங்கிறது நமக்கு தான் தெரியும் நமக்கு வந்து அந்த இமோஷனல் அந்த இது இருக்கிறதுனால இது ஒன்றும் தப்பு இல்லை சொல்றாரு பாருங்க ஏ வியந்தி வியந்தின் துவைத்தம் எந்த அஜாதி வஸ்துனகா உபலம்பாத்து சமாச்சாரா சேர்த்துக்கிறார் மாத்திரம்தான் அஜா தேஹேசம் தேஷாம் ஏங்குறத முதல்ல போட்டுராஜர் ஏச்ச ஏவம் எவர்கள் இவ்வாறு உபலம்பனத்தினாலும் சமாச்சாரத்தினாலும் நான் விலகி சொல்லிட்டேன் சமாச்சாரத்தினாலும் அஜாத்தியிடம் இருந்து அவர்களுக்கு அஸ்தித் அஸ்தி அஸ்தி வஸ்து அத்வயாத்து ஆத்மனஹாந்தி இரண்டற்ற ஆத்மாவிலிருந்து அவர்கள் விலகி செல்கிறார்கள் விருத்தம் எந்தி துவைத்தம் பிரதிபத்தியே துவைத்தையே அவர்கள் சார்ந்திருக்க விரும்புகிறார்கள் அப்படின்னா அதனால என்னென்னா தேஷாம் அஜா தேகே திரசதாம் ஸ்ரத்ததானா நாம் சன்மார்க்க ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார் துவைத்திகளை சங்கராஜர் இதெல்லாம் பார்க்கணும் ஸ்ரத்ததான அவர்களுக்கு ரொம்ப ஸ்ரத்தை இருக்கு அவங்க எங்கே போக போகிறாங்க ஒரு நாளைக்கு காரிக படிக்கத்தான் போகிறாங்க ஆகையினால இப்போன்னு அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அதனால் வந்து ஒன்றுமே இல்லை சிருஷ்டியே இல்லை சிருஷ்டியே இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு கஷ்டமாக இருக்குது ஆகையினால அவன் பயப்படுறது பயப்பட்டாலும் தப்பு இல்லை அஜாத்தேஹே திரசதாம் பரிபூர்ண கேவல அத்வைத்தத்தை அவனால் ஜீரணிக்க முடியலை கேவல அத்வைத்தம் இந்த ராமகிருஷ்ண மடங்கள் எல்லாம் இந்த அத்வைதாஸ்ரமம்னு உண்டு அது ஒரு அது ஒரு அது ஒரு ஸ்பெஷல் இது இப்போ சேலத்தில் ஒரு ஆசிரமம் இருக்கு அத்வைதா ஆசிரமம்னு சித்வான் சுவாமி அங்கே தங்கும்போது என்ன பண்ணுவார்னா அங்கே நோ பிரேயர் இது அத்வைதாசிரமம்னு விடுவார் ஒன்றும் இருக்காது பிரார்த்தனை எல்லாம் இருக்காது அப்புறம் இந்த மாயாவதி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ராமகிருஷ்ண மட்டத்தில் அந்த ஆசிரமத்துக்கு பேர் அத்வைதா ஆசிரமம் அத்வைதாசிரமும் அங்கே பூஜை இதெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சுருக்காங்க அத்வைத்தம்னா கேவல அத்வைத்தம் ஏதாவது அத்வைத சாஸ்திர சிந்தனை இருந்துட்டால் பரவாயில்லை ஆனால் வந்து என்னென்னா ஒன்றும் இருக்கக்கூடாது ஏதோ சொல்கிறாங்க அவர் ராமகிருஷ்ணனை வச்சு யாரோ பூஜை பண்ணியிருந்தாங்களா உடனே என்னையா இந்த கிழவனை இங்கேயும் கூட்டு வந்துட்டியா இருந்தாரான் விவேகானந்தர் போர் அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கட்டும் இங்கே என்னத்துக்கு கூண்டு வந்துட்டேன் கேட்டாராம் விவேகானந்த அப்படி சொல்கிறாங்க நாங்களும் அங்கே போய் இருந்தோம் பார்த்தோம் ஒன்றும் பிரேயர் பூஜை கீஜை ஒன்றும் கிடையாது மற்ற ஆசிரமங்கள் எல்லாம் போனால் மணி அடித்து ஆறுமணியை வாசிச்சு தபேலாவெல்லாம் வச்சு கண்டன பவ பந்தனெல்லாம் பாட்டு பாடி எல்லாம் விசேஷமாக ஆரத்தி எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த அத்வைத ஆசிரமத்துக்கு போயிட்டா ஒன்றும் கிடையாது என்ன பண்ணுறதுன்னா சும்மா இருக்கும் அங்கே சும்மா இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் கிடச்சி டிஸ்பென்சரி வந்து டிஸ்பென்சரி வந்துருத்தா அங்கே இருக்கிற மக்களுக்கு எதாவது உதவி செய்யணும் அப்புறம் வந்து என்னாச்சுன்னா அத்வைத்தம்னா ஒரே ஒரு சாமியார் தான் இருக்கணும் யாரும் இருக்கக்கூடாது இல்லாமல் அவர் பாத்திரம் இருந்தாரு தான் ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாலே முடிஞ்சு போச்சு அதனால நீ பாத்திரங்கள் கழிவு நான் சமைக்கிறேன் அப்புறம் எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் நடக்கும் விவகாரத்தை விட முடியுமா அதனால் ஆனால் மனசில் ஆழமாக அத்வைத புத்தி அதுக்கு தான் இன்னைக்கு சொன்னேன் மேலே துவைத்தம் நடுவில் விசிஷ்டா ஆழமான மனசில் அத்வைதம் வச்சுக்கணும் ஆழமான மனசில் எப்பவும் சப்கான்ஷியஸ் லெவல்ல அத்வைதம் இருக்கணும் கான்சியஸ் லெவல்லையும் இருந்தால் ரொம்ப நல்லது பரவாயில்லை அப்படி இல்லை சப்கான்ஷியஸ் லெவல்லையும் இருக்கணும் கான்சியஸ் லெவல் சொல்கிறாங்களே கான்சியஸ் லெவல் சப்கான்ஷியஸ் லெவல் மேல்னம் ஆழ்மனம் மேல்மனத்தில் தட்சிணாமூர்த்தி கோயில் பூஜை ஜபம் தியானம் எல்லாம் இருக்கட்டும் ஆழ்மனத்தில் என்னன்னா அஹம் பிரபஞ்சோபம் அதுவை அஸ்மி அதாம் பரிபூர்ண பிரயோஜனம் பூஜைக்கு சத்துக்திரீதிபூர்வகம் முடிக்கோனே தருந்து சொல்லிட்டேன்னு நினைச்சுடாய் எப்போ எனக்கு பண்ணுகிறவர்களுக்கு நான் அத்வைத ஜானத்தை கொடுக்கிறேன் ஆர்த்த பக்தன் துவைத்தி அர்த்தார்த்தி பக்தன் துவைத்தி ஜிஜாசு பக்தனும் துவைத்திலிருந்து அத்வைதத்துக்கு போகவே பக்தி பண்ணுகிறான் அப்புறம் ஞானி பக்தா எல்லாம் மறந்துவிடாதீங்க பகவத்கீதையில பார்த்துருக்கோம் அப்புறம் மத்ஸ்தானி சர்வபூதாணி எல்லாம் இருக்கு ஆகையினால அத்வைத அமிர்த வருஷினியும் பகவதீம் அஷ்டாதியாயினி மறந்துடக்கூடாது அதையும் அத்வைதாமத வருஷிணியும் பகவதி அஷ்டாத அஜாத்தியை கண்டு பயப்படுறான் இந்த சிருஷ்டி சிருஷ்டியே இல்லைன்னு சொல்றது கேட்டு பயப்படுறான் ஆனா அவனுக்கு ரொம்ப சாஸ்திரத்துல ஸ்ரத்தை இருக்கு ஸ்ரத்த தானாம் சன்மார்க்க அவலம்பினாம் நல்லா புகழ்ந்து பேசுற ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்கள் சாஸ்திரத்துல பரமஸ்ரத்தை இருக்கு அவர்களுக்கு யோயச் சயேவசா அவர்களுக்கு பரமஸ்ரத்த இருக்கு தர்மத்தை அனுஷ்டிக்கிறார்கள் சன்மார்க்க அவலம்பினாம் அவலம்பினாம் ஜாதி தோஷாக ஜாதி உபலம்பிருத்தாக தோஷாக இந்த சிருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறதுனால ஏற்படுற தோஷம் இருக்கே அது ஒண்ணு அது ஒண்ணும் சித்திக்காது அந்த ஜாதி தோஷம் அவர்களுக்கு ஏற்படாதுல்ல ஜாதி தோஷம்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப அவர்ச்சு நாளைக்கு போறது கொஞ்ச நாளைக்கு இருக்க போறது என்ன இந்த என்ன செவ்வா தோஷம் எத்தனை ஜென்மத்துக்கு இருக்கும் அது அதெல்லாம் போகாது செவ்வா தோஷம் ஆனால் இந்த தோஷம் என்ன ஆகும்னா நிச்சயமா ஒரு நாளைக்கு இந்த ஜென்மாவில் இல்லாட்டா கூட வேற ஜென்மாவிலியா வருகிற ஜென்மாவிலையாவது அது போய் அநேக ஜென்ம சம்சித்தா கதோஜாதி பராமதி வாசுதேவ சர்வம் இது சமஹாத்மா சுதுர்லபா ஆயினால வந்துடுவாங்க ஜாதி தோஷாக ந சேட்சியந்தி கருணை பார்வை அழகா சொல்றாரு இது என்ன துவைதத்தில் இருக்கிறது ஒன்றும் பெரிய பாபம் ஒன்றும் இல்லைப்பா துவைதத்தில் இருக்கிறது நான் பெரிய பாபம் நினச்சிட்டு பேசல அவனுக்கு அந்த அத்வைத ஞானம் வரணுங்கிற ஒரு ஆனந்தத்துக்காக சொல்றேங்க தவிர இங்கே எங்கேயாவது ஒரு பிசுறு இருந்ததுன்னா இது பாருங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு நான் சொல்கிறேன் அதுதான் முக்கியம் அவர் அது மனசுக்குள்ளே வச்சிருக்காரு தொண்ணூற்றி ஏழாவது ஸ்லோகம் பாருங்க தொண்ணூத்தி ஏழாவது கார்கையை பாருங்க அதில் என்ன சொல்லியிருக்கு அணுமார் சதாஸ்திமுலோகம் ஸ்ட்ராங்காக சொல்றது அணு மாத்திரம் இருந்தாலும் தொலையாது அப்படின்னு சொல்லுகிறது இந்த ஸ்லோகம் காரிக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் அத்வைத பிரகரணத்தில் ஆரம்பிக்கிற போதே உபாசனா தர்மசௌ கிருபண அப்படிலாம் பார்த்தோம் இந்த ஆனா இங்க என்ன சொல்ற அவர்களுக்கு ஒண்ணும் பெரிய அது வந்துடுவான்ப்பா வந்துடுவான் எங்க போறாயப்புறாயன் வரத்தான் போறான் ஒரு நாளைக்கு இதை ஒத்துக்கத்தான் போறான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படியே ஜாதி தோஷாக நேசிய அதுதான் சன்னியாசினாலே பயமா இருக்கு நிறைய பேருக்கு ஐயோ அப்படிங்கிற ஒத்துருமே இருக்க மாட்டாங்க உனக்கு உனக்குன்னு ஒருத்தர் கிடையாது உனக்கு ஒருத்தர் கிடையாது பகவான் ஒருத்தர் தான் சொல்றார் என்ன சொல்றாஸ் சிந்தையன் தோமாம் சங்கராச்சாரியர் ரொம்ப அழகாக வியாக்கியம் பண்ணிட்டாரு தன்னையும் வேறாக நினைக்காதவர்களை இறைவன் காக்கிறான் இறைவனையும் தன்னையும் வேறாக அப்ரூசூத்தாஸ் சிந்தையன் தோமாம் ஏ ஜனா பாசத்தை தேசான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமியம் உடையவனுக்கு வேண்டியதை நான் பார்த்துக் கொள்றேன் அவர் துவைத விவகார திருஷ்டியில் சொல்ற அதுக்காக நானும் என்ன காப்பாற்றுவார் நினைச்சா ஒண்ணு நினைச்சுக்கிறான் என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லைங்கிறோம் என்ன காப்பாற்றுறதுக்கு அவசியம் காப்பாற்றிக்கிறது உடம்பு மனசு புத்தி தானே அதுவே பொய் அது கேடு கட்டு போனா என்ன அந்த எண்ணம் இருக்கு அது என்ன இருந்தா என்ன இருக்கிற போதே அது இல்லாதது அப்படி அவனுக்கு அது இருக்கும்பொழுதே அது காணல் நீருக்கு ஒப்பானது காணல் நீருக்கு ஒப்பானது ஒன்றை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்து இருக்குமா இருக்க முடியாது இதெல்லாம் வந்து கேட்க நல்லா இருக்கு முடியுமா என்ன முடியும் முடியாத பத்தி பேசுவோமா ஏற்படாது ஜாதி தோஷம்னா சிருஷ்டி சத்தியி ஜாதிவல் டுஷ்டி சத்தியி துவைத சத்தியத்துவ புத்தி ஜீவேஸ்வர பேத புத்தி ஜீவேஸ்வர ஜெகத் பேத புத் பேத புத்தி ஜீவபேதா ஜகத் பேதா ஜீவ ஜீவேதா ஜெகத் பேதா அப்புறம் ஜீவேஸ்வர பேதா நான் அதனால வர்ற தோஷம் ஒன்றும் இருக்காது தோஷம் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இது பாடம் நடத்துறீங்க அப்படின்னா தோஷோப்பி அல்போ பவிஷன் ஓஹோ இல்லவே இல்லைன்னு நினச்சி விடாதே அல்போஷம் இருக்கு அப்படின்னு உடனே மாற்றி ஜி தோஷாக நசேசியோஷங்கள் ஏற்படாது நல்ல வார்த்தையை போட்டார் அவங்க விவேகமான மார்க்கத்தில் வந்து விட்டார்கள் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மான்னு சொன்ன மாதிரி கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இவர்களும் இந்த தர்மாத்மா சீக்கிர அத்வைத்த மாறிடுவார் ஒன்றும் வித்தியாசம் இல்லை எத்தனை நாள் அப்புறம் பகவான் தான் புத்தி யோகத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு கொடுக்கத்தானே போற அதனால வந்துடும் விவேக மார்க்க பிரவருத்தவா எத்தபி கஷ்டித் தோஷஹா இருக்குன்னு அர்த்தம் இது வந்து வியாபாரிக தோஷமே கிடையாது நீங்க தான் அத்வைதம் பேசுறீங்களே என்னதுக்கு தோஷம் கேட்டுருப்பாங்க இஷ்டாத்ய உடனே வந்து நிற்பான் தோஷமாவது கேஷம் நீங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அத்வைதே அத்வைதமே இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா என்னத்தை தோஷம் சொல்ல வேண்டியிருக்கு கேட்பான் அப்போ நம்ம என்ன சொல்றோம் வியாஹாரிக திருஷ்டியா வயம் குரும் நமஸ்காரம் குருவை நமஸ்காரம் பண்ணுறோம் குரு நமாமி இப்போதானே முதல் ரெண்டு காரியம் என்ன சொல்லப்பட்டது அத்வைத தரிசன சம்பிரதாய கிரு நமஸ்காரா அத்வைத தரிசன சம்பிரதாய அத்வைத தரிசன ஸ்துதி இத்தனையும் பண்ணியிருக்கோமே நான் சொல்றது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோ ஆக கஷ்டித் தோஷ் சோப்பி அல்போ பவிஷிய ரொம்ப சின்னதுதான் அது பெரியது எப்படி ஈஷா வாசத்துல முதல் மந்திரத்துக்கு ரெண்டாவதுக்கு என்ன வித்தியாசம் முதல் மந்திரம் பூர்ண சந்யாசத்தையும் பிரம்ம ஜான சொல்றது ரெண்டாவது மந்திரம் கர்மயோகத்தை பத்தி சொல்லுகிறது கர்மயோகம் வந்து தோஷமான என்ன பண்ணும் கர்மயோகம் என்ன பண்ணும் ஞான யோகத்தை கொடுக்கும் சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த விடுவோமான்னு பரிசமா அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்னது பிரம்மா அர்ப்பணம் சர்வம் கர்மா பார்த்தே பரிசமாப்தர்சன அப்பிரதிபத்தி ஹேத்துக்கா தோஷகாங்க அந்த தோஷம் என்னன்னா சம்யக் தரிசன அப்பிரதிபத்தி ஹேத்துக்கா தோஷாவது உள்ளதை உள்ளவாறு காண்கின்ற காண்கின்ற புத்திக்கு தடையாக இருக்கின்ற ஒரு குறை அப்படின்னா உள்ளதை உள்ளவாறு காண்பதற்கு தடையாக இருக்கின்ற ஒரு குறை இருக்கிறது அந்த குறை காலப்போக்கிலே நீங்கிவிடும் என்று கௌடபாதாச்சாரியர் துவைதத்தை ரொம்ப மட்டம் தட்ட துவைத்தி கண்டிப்பா அத்வைத்தி ஆக போறான் அவன் ஒத்துக்காட்டாலும் பரவாயில்லை ஏன்னா நம்ம சித்தாந்தம் அவனுக்குள்ள வேலை செய்யும் என்ன வாதம் பண்ணிருக்கோம் இல்லையா அதே அவன் யோசிக்காமையா இருப்பான் நம்ம இதுவரைக்கும் சித்தாந்தம் என்ன சாஸ்திரத்தினுடைய பிரபஞ்சபஷமத்துக்கு அவன் என்ன அர்த்தம் சொல்லுவான் என்ன பண்ண முடியும் பிரமாணம் பேசிட்டு இருக்கோம் அவனும் யோசிக்கத்தான் செய்வா இந்த பிரபஞ்சபட்சமத்துக்கு அர்த்தம் பண்ணட்டுமே அப்படின்னா எனக்கே சொல்லி வைக்கிறாங்க ஆனாலும் நம்ம சொல்ற இந்த அர்த்தத்தை கிரிட்டிசைஸ் பண்ண எப்பவுமே அப்படித்தான் நம்ம இன்னொருத்தர் சொல்ற கருத்தை நம்ம ஏதோ போல்டா வேண்டாம் சொல்லிடுவோம் ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா நமக்கே உள்ள உருத்தம் உருத்தம் அப்புறம் யோசிப்பான் வெளியில துவைத்தி மாதிரி இருந்தாலும் இருப்பான் யாருண்டா எங்க இந்த பரம்பரையில பிறந்துட்டேன் என்ன பண்றது ஆகையினால நான் துவைத பரம்பரையில பிறந்துட்டேன் ஆனா எனக்கு அத்வைதம் தான் ரொம்ப கிளியர்னு தெரியுது ஆனா அது வெளியில சொல்லிக்க முடியல இப்ப அப்படித்தானே சில ஆஸ்திகர்கள் உள்ள ஆஸ்திங்கம் வெளியில் நாஸ்திகம் மாதிரி வேஷம் போயிட்டுருப்போம் வீட்டுக்குள்ளே எல்லாம் பூஜை கீஜ ஜபம் ஹோமம் எல்லாமே நடக்கும் வெளியில் தெரியாது ஆனால் வெளியில் நாஸ்திகரை மாதிரி சொல்லிக்கின்றே இருக்குது வேஷம் போட்டுகிட்டு இருக்கு அது மாதிரி இருக்கலாம் யாருக்குண்டா எப்படியோ மோட்சம் அடைஞ்சால் சரி அடுத்த கார்க்க அப்பன்னா நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்கன்னு ஆச்சு பாருங்கள் விடுறதில்ல அப்பன்னா இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கிறீங்கிறதுனால இது உண்மைதானே அப்படின்னு விடமாட்டேன் எப்படியோ ஜாதி தோஷாகி தோஷோ பெல்போ பவிஷின் கொஞ்சமாவது நீங்க ஒத்துக்கிறீங்களா என்ன கொஞ்சமாவது ரொம்பவாவது அதெல்லாம் கிடையாது பாருங்க உபலம்பாத் மாயா ஹஸ்தி மாலம் ரா <rearratures> ியார்த்தினச்சார பிரமாணத்தினாலம் இருக்கு என்று தீர்மானது அப்படின்னா இல்லைங்கிற இல்லை உபலம்ப சமாச்சாரையோ வொரா இந்த உபலம்ப சமாச்சாரமே தகராறுங்க உபலம்ப சமாச்சாரம்னா இனிமேல் அர்த்தம் சொல்ல வேண்டாமே உபலம்ப சமாச்சாரம்னா என்ன அனுபவம் ஒழுங்குபாடு அனுபவத்தில் என்னெல்லாம் அனுபவம் இருக்கிறது என்கின்ற அனுபவம் பயனுள்ளது என்கின்ற அனுபவம் ரெண்டையும் சேர்த்து சொல்லணும் இருக்கிறது என்கின்ற அதாவது திருஷ்ய பேதா இந்திரிய விஷய பேதா எல்லாம் தெரியுது அனுபவம் என்னது இந்திரியங்களால் அனுபவிக்கப்படுகிறது அடுத்தது என்ன பயனுள்ளதாகவும் இருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு நான் வந்து சுவைமொழி ஒரு ஓசை நாற்றத்தை அனுபவிக்கிறேன் அது எனக்கு பயனுள்ளதாகவும் இருக்கிறது அப்புறம் என்னாச்சு இதுல ஒரு ஆர்டரும் இருக்கு சாப்பிட்டா வயிறு ரொம்ப இருக்கு கொஞ்ச நேரத்துக்காகுது அது ஒரு ஆர்டர் ஆகுது ஆர்டரும் இருக்கு என்ன பண்ணுறேன் நான் இதை ஒத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசணும் நம்ம ஆனால் அந்த உபலம்ப சமாச்சாரத்தில் ஒரு வபிச்சாரம் வபிச்சாரம்னா என்ன நெறி பிறல்றது அந்த ஒரு ரூல் இல்லைப்பா எத்த எத்தனை உபலம்ப சமாச்சார்த்தம் தத்திர தத்திர சத்தியத்துவம் இது வியாப்தி நாஸ்தி எப்படி போகிறார் பார்க்கணும் இதெல்லாம் தர்க்க பாஷையில் சொல்லணும் எங்க உபலம்பது உண்மைங்கிறது இல்லை எப்படி திடீர்னு ஒரு மாயாஜாலம் காட்டுறவன் கண்ணால பார்த்தேன் அப்புறம் என்ன பண்ண மேல ஏறி உட்கார்ந்தான் உட்கார்ந்தது மாத்திரம் என்னையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு யானையில இப்படியே ஒரு பெரிய ரவுண்ட் ஆசிரமத்தையே அடிச்சான் அதுக்கப்புறம் இறங்கினா யானையை காணும் அவனையும் வச்சு கூட யானையை காணும் அவன் அவனையும் திடீர்னு இந்த பக்கத்துல இருந்து வரும் என்ன பண்றது இது உபலம்பமா இல்லையா உபலம்பம் சமாச்சாரமா இல்லையா சமாச்சாரம் சத்தியமா இல்ல உபலம்ப அஸ்தித்வத்தை சொல்ல முடியாது ஆ உபலம்பாச்சாரம் சத்தியேத்துனேதா சந்தேகம் வரதுக்கு வழி இருக்கா வழி இல்லாமல் பண்ணிட்டுருக்காரு உபலம்பாச்சாரம் அதுக்குதான் இங்கே சொல்றார் மாயாஹஸ்தி மாயாஹஸ்தி உபலம்பாத் சமாச்சாரத்து அஸ்திச்சபலம்பாத் சமாச்சாரத்து கொஞ்ச நேரத்துக்கு மாயாஹஸ்திங்கிறது அந்த காலத்துல இருக்கோ ஆனா உண்மை இல்லையோ அதே மாதிரி நீ வந்து சாஸ்திரத்தை ஆழமா சிந்திக்காத வரைக்கும் இது இருக்கு உனக்கு அந்த சாஸ்திர ஞான சக்ஷு வந்தாச்சுன்னு சொன்ன இந்த இது இருக்காது இந்த சக்ஷுவை வச்சு பார்த்தையானா ஊனக்கண்ணை பைத்துக் கொண்டு பார்த்தால் இந்த உபலம்ப சமாச்சாரம் இருப்பதால் இதை சத்தியம் என்று சொல்ல தோன்றும் ஞானக்கண் துணை கொண்டு நீ பார்த்தாயே ஆனால் நிச்சயம் இது இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்று கூறினார் இந்த ஸ்லோகத்தில் காண்கே அடுத்த காரிகம் அப்போ இது முடிகிறது அப்படியானால் இந்த தோற்றம் இதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதனுடைய இருப்பு இவைகளெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா ஆபாசம்ங்கிறது இதெல்லாம் ஒரு தோற்றம் என்பதை சொல்லுகிறார் அடுத்த காரிகையில் ம்ாந்தா சொல்லூடிய கருத்துதான் முடிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா இதை முடிக்க ஆரம்பிக்கிறார் அஜாதிசத்து ஜாதிவத்து அவபாசத்தை இது ஜாத்தியாபாசம் அதாவது சோ அண்ட் சோ தேவதன் ஒரு வார்த்தையில் சொல்றது தேவதத்தன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க புரியல ஒரு பழக்கம் தேவதத்தன் பிறந்தான் தேவதத்தன் சென்றான் தேவதத்தன் இருக்கிறான் தேவதத்தன் சிகப்பாக இருக்கிறான் தேவதத்தன் உயர்ந்த நெட்டையாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா எல்லாமே தோற்றங்கிற தேவதத்தன் பிறந்தான் தேவதத்தன் இருக்கிறான் தேவதத்தன் நடக்கிறான் சாப்பிடுகிறான் தூங்குகிறான் அப்படின்னு சொல்கிறோம் அதை நமக்கும் சப்ளை பண்ணிக்கணும் அகம் ஜாத்தா அகம் கச்சாமி அகம் பட்டாமி அகம் திஷ்டாமி அகம் கெளரவர்ணா கெளரவம்னா கொஞ்சம் வெள்ளையும் சிவப்பும் கலந்த நேரம் கௌரவர்ணா அகம் கிருஷ்ணவர்ணா இப்படி எல்லாம் நம்முடைய நிறத்தை பற்றி நினைச்சுக்கிறோம் ஆனா இருக்கேன் அகம் ஜாத்தா அகம் அஸ்மி அகம் கச்சாமி பட்டாமி திஷ்டாமி அப்படின்லாம் சொல்றோம் எல்லாம் ஆபாசம் விவகாரம்ங்கிறார் இதெல்லாம் இல்லவே இல்லை எல்லாம் ஆபாச விவகாரம் ஆபாசம்னா என்ன இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இல்லவே இல்லை அதுக்கு என்ன பிரமாணம் அனுபவம் என்ன தூக்கம் என்னத்துக்கு திடீர்னு நம்ம காணாமல் போகணும் கொஞ்ச நேரத்துக்கு ஏன் காணாமல் போகணும் இருந்துகிட்டே இருக்கலாமே ஏன் இருக்கிறது இல்லை அப்புறம் கனவு வேற வேற புதுசாக வேற ஆயிடும் இது உண்மையா அது உண்மையா தூக்கம் உண்மையா எதுவும் இது இதுவும் ஜெகத்தில தானே இருக்கு சத்தியம்னே வச்சு இந்த ஜகத்துல இருக்காது யாராய்ச்சி பண்ணா புரியுறது இந்த அவஸ்தாத்ரய விசாரம் தானே ஆக இந்த அவஸ்தாத்திரயத்திலிருந்தே புரியுது இது இப்படி ஒண்ணும் ஆபாசம்னு புரியுது சுசுக்தி திருஷ்டியா ஜாகிர திருஷ்டி ஆபாசா ஜாகிரத அவஸ்தா ஆபாசா அப்புறம் ஜாகிர திருஷ்டியா சுசுக்தி ஆபாச சுசு அப்புறம் என்ன ஒரு அவஸ்தையை ஆபாசம் தானே அந்த சுசுக்தியில எங்கயா ஜாகிரத இருக்குங்கிற எண்ணம் இருக்கோ இல்லவே இல்ல ஜாக சுசு ஒண்ணு இருக்குங்கிற எண்ணம் இருக்கு அனுபவம் இருந்தால் ஜாகிரத இல்லது இதுக்கு போய் இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து சம்சாரியா ஏன் திண்டாடம் ஆகவே இது வாஸ்தவம் இல்லை அப்படி பார்க்கிற போது எல்லாமே ஆபாசம் எல்லாம் தோன்றி இருக்கிறது என்றும் அவைகள் அசைகின்றன என்றும் அவைகள் இருக்கின்றன என்பதும் ஒரு தோற்றமே தோற்றமே தோற்றமேஸ்தி அதுக்காகவே பகவான் நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவே இதெல்லாம் வச்சிருக்க அதனால என்ன நானா வாஸ்தவமான அதனுடைய ஸ்வரூபம் என்ன அஜ அச்சலம் அவஸ்துத்வம் விஜயானம் சாந்தம் அத்வயம் பிரபஞ்சோபசமாக என்ன பார்த்தோம் அத்வைத பிரகரணத்திலையும் பார்த்த ஞாபகம் இருக்கு அத்வைத பிரகரணத்தில் பாருங்க நாப்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழு வந்தது ஸ்வஸ்தம் சாந்தம் சநிர்வாணம் அகத்தியம் சுகம் உத்தமம் அஜம் அஜேனக் சர்வக் பரிச்சக்ஷத்தே இருக்கு இருக்க பரவாயில்ல ஆக இங்க என்ன சொன்னார் அஜம் அஜ் அஜ அச்சலம் அது பிறவாதது அசையாதது ஒரு பொருளாக இல்லாது அது வந்து வஸ்து கிடையாது அது வஸ்துனா என்ன அர்த்தம் அது பரிச்சின்ன வஸ்து கிடையாது அப்படி சொல்லணும் பரிச்சின்ன வஸ்து கிடையாது பரிச்சின்ன வஸ்து இல்லை ஏன்னா இதெல்லாம் என்னென்ன டைம் வைஸ் ஸ்பேஸ் வைஸ் எல்லா வகையிலையும் பார்க்குறோமே காலத்தா தேசத்தா பரிச்சின்னா இந்த சரீரம் இருக்குது இந்த கண்ணாடி இருக்குது எதெடுத்தாலும் பரிச்சின்னமாக இருக்குது அதனாலதான் நமக்கு துவைதம் சத்தியம்னு நினைக்கிறோம் இது எல்லாமே ஆபாசம் தோற்றம் அவஸ்துத் விஜயானம்னா என்ன அர்த்தம் சொல்ற விஜம்னா ஸ்வரூபானம் சைதன்யம் அதுதான் வந்து அத்வயம் சாந்தம் இரண்டற்ற அமைதி துவைதத்தில் சாந்தி கிடையாது அத்வைதம் சாந்த ைதாந்தி ஆந்தி மிந்தி அதுவைதாந்தம் நித்திய அப்படி புரிஞ்சுக்கணும் அடுத்த காரியம் ஏம் நித்தம் தர்மா அஜாஸ்ம்த ம்யம்மாஸ்மே பி விவே சைத்தியம் மனோபுத்தி அஹங்காரில்லை ஒருபொழுதும் தோன்றவில்லை ரெண்டு எல்லாத்திலையும் வருது ஏம் நேரத்தில் ஏம் தர்மா அஜா ஸ்மிருத விஜாந்த இப்போ விபரியி ஏவங்கிறது அங்கே போடணும் திபரியேவ நைவ பதந்தி ஒருபொழுதும் விழமாட்டார்கள் என்பது அர்த்தம் ஒருபொழுதும் சைதன்யம் உற்பத்தி ஆகலை அஜாதிவாதத்தை சித்தாந்தம் பண்ணி முடிகிறார் சித்தம் ந அது வந்து எந்த காரணத்தைக் கூட அது நிர்விகாரத்துவா போடணும் நிர்விகாரத்துவ நிராகாரத்துவாத் நிரவயத்வாத் நிர்வீக்கமா இருக்கிறதுனால அது பரிணாமமும் ஆகாது ஒரு நாள் அதுல இருந்து எந்த முடியாது அது மாத்திரமில்ல தர்மஹான் அர்த்தம் அப்படிதான் ஆரம்பிச்சோம் ஆகாச கல்பேன அங்கேயும் தர்மான் அப்படிதான் சொன்னோம் ஆஹ் தர்மான்னு அங்கே சொல்லும் பொழுது ககனோபமான் தர்மான் இங்கே தர்மாஹான்னு சொன்னால் ஜீவாக அர்த்தம் ஜீவாகங்கிறது ஏன்னு சொன்னார்னா நமக்கு இந்த பரிச்சின்ன தேகாத்ம புத்தி இருக்கிற திருஷ்டியில் சொன்னார் ஆஹா அஜாகான் ஏன் பகுவச்சனம் கட்டுறது சங்கராச்சாரியம் சொன்னார் தேகபேத அணுவிதாயித்வாத் அத்வை அத்வய உபசாரத்த அத்வயமான இந்த சைதன்யத்தை உபச்சாரத்தினால் புரியறதுக்காக வேண்டி சொன்னாரே தவிர வாஸ்தவமா அஜாஹா கிடையாது எப்படி கீதையில சொல்றோம் இல்லையா ஜாத்து நாசம் ஜனாதிபா நச்சைவ நவிஷியாமா சர்வே வயமத்பரம் அங்கேயே சங்கராச்சாரிய சொல்லுவார் இந்த இடத்துல ஆத்மா ஒண்ணுதான் தேக புத்தியா பகுத்வம் உத்தம்ப அந்த ஸ்லோகத்திலேயே என்ன இருக்கு நத்வேவாகம் ஜாதுநாசம் நானும் தோன்றவில்லை நத்வேவாகம் ஜாதுநாசம் ஒருபொழுதும் நாம் இல்லாமல் இருந்ததில்லை இருக்காமல் இருக்கமா அதாவது ஒருபொழுதும் இல்லாமல் இருக்கப் போவதும் இல்லை இவர்கள் எல்லோரும் இல்லாமல் இருந்ததில்லை இந்த சரீரம் அழிந்த பிறகும் இருக்க மாட்டோம் என்பதும் இல்லை நாம் எல்லோரும் ஒன்றே ஏகாத்ம பிரத்யசாரம் இதுதான் அங்கே சொல்ல வேண்டும் ஆ இப்படி தெரிஞ்சவுடனே சர்வே தர்மம் நாம் யாரும் வேறு வேறையே கிடையாது நீ யாரும் வேறு வேறே நினச்சா அது உன்னோடய ப்ராப்ளம் வேறு வேறையே கிடையாது நீ வேறே நினைச்சாலும் அதுக்கு நான் என்ன நினைப்பேன்னா நான் தான் அந்த சரீரத்திலிருந்து மாதிரி காட்சி அளிக்கிறேன் இந்த சரீரத்திலேருந்து ஞானி மாதிரி காட்சி அளிக்கிறேன் ஞானியாவது அக்ஞானியாவது சர்வம் பிரம்மமயம் ரே சர்வம் பிரம்மமயம் இந்த காரிக்க இருக்கக்கூடிய ஸ்லோகங்களின் படி யார் விஜயானம் ஜாத்தியாதி ரஹித்தம் அத்வயம் ஆத்ம தானத்தை சைதன்யத்தை விசேஷஸ்வரூபமாகிய ஜானத்தை ரொம்ப பொறுமையா கேப் அட்டன் பண்ணி நன்றாக புரிந்து கொண்டார்கள் என்று குரு நினைத்துக் கொள்கிறார் அவருக்கு நிம்மதி போயிடும் ஆகியனால சொல்லு விஜானந்தேன ஜானந்த குரு முகத்தகா ஆச்சாரிய முகேன இந்த சாஸ்திரத்தினுடைய கருத்தை தெரிந்து கொண்டால் விஜானந்தகா மறுபடி இந்த ஆளாகட்டங்கராச்சாரிய முடிக்கிறார் கோக்சோகத்துவம்னுபதான்னு கோட் பண்ணி முடிகிறானந்த சொல்ல என்ன போட்டார் விட மாட்டிருப்ப மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூன்றையும் அறவே விட்டவர்கள் அவர்களே விஜானந்தா இந்த மூவாசைகளையும் துறந்து முற்றத் துறந்து மூவாசைகளையும் முற்றத் துறந்து மெய்ப்பொருளை இவ்வாறு உணர்ந்து எனது ஐந்தன் புலத்தை அடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு விட்டு கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் அப்படின்னு திருக்குறளோட என கற்று ண்டு மெய்பொருள் கண்டார் மற்ற வாரா நெறி தலைப்படுவர் எப்படி இருக்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் திருக்குறளை பத்தி மற்ற வாரா நெறி தலைப்படுவர் ஆக இப்படி எல்லாவற்றையும் துறந்து மெய்ப்பொருளை உணர்ந்து இருக்கிறவர்கள் மறுபடியும் இந்த மன்னா மூவாசை வலையில் உட்படுவார்களோ தலைப்பட்டார் தீரத்துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றோக ஏகத்துவம் அனுப்ப ஜாக ஆச்சாரிய உபதேச அனு ஏகத்ய கோ புருஷ போட்டு போட்டு சூரிய நமஸ்காரம் வந்துருந்தாரு இந்த உண்மையை அறிந்து கொள்ளுகிற பெண்களும் ஆண்களே ஆவர் அப்பவும் விடமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி வேதம் சொல்லி வச்சிருக்கு ஆக வியே பதந்தி இதோடு நிறைவு பெறுகிறது நான் வந்து சுருக்கமாக சொல்ல போகிறேன் ஏன்னா அடுத்த வகுப்பு ஒன்பதே கால் மணிக்கு தொடங்க போகிறது பத்தே கால் மணிக்கு முடிய போகிறது அந்த வகுப்பை நடத்துபவர் பாஸ்கரன் பிரம்மச்சாரி அவர் நிறைய வேதாந்தத்தினுடைய திருஷ்டாந்தங்களை அதான வேதாந்தத்தினுடைய திருஷ்டாந்தங்களை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி புரிஞ்சிக்கணுங்கிறத சொல்ல போகிறார் அதுதான் அவருடைய டாபிக் ஆகையினால் ஒன்பதே கால் மணிக்கு தொடங்கணும் பத்தே கால் மணிக்கு முடிக்கணும் அங்கே சில வழிபாடுகள்லாம் நமக்கு ஏற்பாடுகள்லாம் இருக்குது ஆகவே பத்தே மணிக்கு முடிச்சுட்டு அவரும் அங்கே வந்துடுவார் பாதப்பு பூஜை சிவ் பிரசாதமெல்லாம் இருக்கும் நான் இதை சுருக்கமாக இதை சொல்லி முடிச்சு விட்றேன் நம்ம பார்த்தத முதல் ஸ்லோகம் குரு நமஸ்காரம் ரெண்டாவது ஸ்லோகம் ரெண்டாவது காரிக்கை ஞான நமஸ்காரம் மூணாவது நாலாவதுல மூன்றாவது ஸ்லோக் மூன்றாவது காரிக்கை நான்காவது காரிக்கையில் சத்காரியவாத அசத்காரியவாதத்தை கா அறிமுகப்படுத்தி அவர்கள் அஜாதிவாதத்தையே நிரூபிக்கிறார்கள் என்று சொன்னார் அஜாதிவாதத்தையே நிரூபிக்கிறார்கள் என்று சொன்னார் அதற்கு பிறகு இந்த அஜாதிவாதத்தை அவர்கள் எப்படி நிரூபிக்கிறார்கள் என்பதை விளக்குவதற்காக அதாவது மூணு நாலு அஞ்சு அஜாதிவாதத்தையே சத்காரியவாதிகளும் அசத்காரியவாதிகளும் நமக்கு நிரூபணம் செய்கிறார்கள் என்று சொன்னவர் ஆறாவது ஸ்லோகத்திலே அவர்கள் எப்படி நிரூபிக்கிறார்கள் என்பதை விளக்கி சொல்ல ஆரம்பித்தார் பதிமூன்றாவது காரிக்கை வரை நான் வேகமாக சொல்லிட்டேன் பதிமூன்றாவது காரிக்கை வரை அதற்கு பிறகு பதினான்காவது காரிக்கையிலிருந்து இருபத்தி மூன்றாவது காரிக்கை வரை ஹேதுபல வாத செய்யப்பட்டது இருபத்தி நாலாவது காரிக்கையிலிருந்து இருபத்தெட்டாவது காரிக்கை வரை யோகாச்சார மதத்தின் மூலம் மதத்தின் துணை கொண்டு சௌத்ராந்திக வைபாஷிக மதம் பாஷ்யார்த்தவாதம் நிராகரிக்கப்பட்டது இருபத்தி ஒன்பதாவது வேதாந்த சித்தாந்தத்தை மறுபடியும் கூற தொடங்கினார் முப்பது முதல் முப்பத்தி வரை பந்த மோட்சம் என்று சொல்லப்பட்டது முப்பத்தி மூன்றாவது முப்பத்தி மூன்றாவது காரிக்கையிலிருந்து நாற்பத்தி ஓராவது காரிக்கை வரை ஜாக்ரத் சொப்ன விசாரத்தின் மூலம் சைதன்ய வெதிரிக் பிரபஞ்சகா நாஸ்தி என்பது நிரூபிக்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது காரிக்கையிலிருந்து நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி வரை துவைத மதத்தினுடைய அபிப்பிராயத்தை சொல்லி அதாவது சிருஷ்டியினுடைய சொல்லி சிருஷ்டி வாக்கியங்களுடைய தாத்பரியத்தை சொல்லி துவைத்திகள் துவைத்திகள் தோஷம் செய்கிறார்கள் ஆனால் அந்த தோஷம் அவர்களை நிச்சயமாக அதோஷ நிலைக்கு கொண்டு போகும் என்று கருணையோடு கூறினார் பிறகு உண்மையில் இவைகள் எல்லாம் தோற்றமே என்பதை நாற்பத்தி ஐந்தாவது சொல்லி இந்த கருத்தை நிறைவு செய்தார் இந்த சைதன்யத்திலிருந்து எதுவுமே தோன்றுவதில்லை என்பதை இவ்வாறு உணர்ந்து கொள்கின்றவன் மறுபடியும் சம்சாரத்திலே விழமாட்டான் என்று சொல்லி நிறைவு செய்தார் நீங்களும் இதை நன்கு கற்றெடுப்பதால் சம்சாரத்தில் விழமாட்டீர்கள் என்பது என்று சொல்லி நீங்கள் இந்த ஞான நிஷ்டையிலேயே இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக குருநாதரை பிரார்த்தனை பண்ணுகிறேன் உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி இந்த அலாத்த சாந்தி பிரகரணத்தின் முதல் பகுதி வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் முகாமை இனி அடுத்ததை அடுத்த நவம்பர் பதினொன்றிலிருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ள காலங்களிலே பார்ப்பதற்கு முழுமையாக நிறைவு செய்வதற்கு ஆதி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் பலமுறை மனமாற வாழ்த்தி ஜீவன் முக்தி விதேக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஓம் பத்ரங்கிணுயாம தேவாக தேவஹி தஞ்சதாஜு ஸ்வந்திரோ வவ ஸ்வஷா விஷவே நத்தோ அரிஷ்டேமி நோகஸ் ஓம் ஷாங்கோன்முத்தம் ஜா் அதிமயம் தாரைக்கம் யதம் தன்னியம் ஈஷோ குருராத் மூதவினை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 ாஹுநரிவிக்கீ சத்நீ